ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا الْإِنْسَانُ مَا أَغْرَاكَ بِرَبِّكَ الْكَرِيمِ الَّذِي خَلَقَكَ فَسَوَّاكَ فَعَدَلَكَ في اي صوره ما شاء اركبك صدق الله العظيم ان ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انكم لا تموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم انها لجنه ابدا او نار ابدا وقال ايضا الكلام في المسجد ياكل الحسنات كما ياكل النار الحطب او كما قال عليه الصلاه والسلام அலவற்றர் அர்லாலனும் நிகனற்ற அன்புடையோனுமாகிய உருவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலாவே புகழந்து இருளஹ தலைவர் நபி மார்கல் ரசூல் மார்கல் அணைவர்களது வர்கையினதும் இருதியானவர் சையதுல் கவுனைன் தாஜுல் மதீனா அதிரத்தே ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லும் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி அந்த அமான ஒப்படைத்து எத்திவைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள் தாபி அழுன்கள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் உண்டாவதாக மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்து இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹல்ல நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய காலத்தை நாளை மறுமையில் உயர்தரமான சொருக்கத்தையும் அதைவிட மிக பெரும் வளமாகிய அல்லாஹுவின் திருப்தியையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் மிக ஒரு சொற்பமான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிபாக்கியிருக்கிறான் எனவே இந்த குறுகிய கால இந்த சொற்பமான இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் என்ன வழிகாட்டல்களை ஆண் மூலமாக அல்லாஹ் போதிக்கின்றானோ அந்த போதனைகளை ஹதரத்ர சூழல்லாகி செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் இவ்வாறு மிக அழகான முறையில் செயல்படுத்தி காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை அந்த போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய முத்தகைகளாக சாலி அகங்களாக வாழுவதற்கு முதன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத் நசீகத்தினும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன் மேலான கண்ணியத்துக்குரிய என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் அவனது நாட்டத்தின் பெயரில் அவனது குன் என்ற வார்த்தையின் பெயரில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் மனிதனாகிய எங்களை மாத்திரம் அல்லாஹ் அவனது விசேஷமான ஒரு அருளினாலும் மிக விசேஷமான கருணையினாலும் அல்லாஹல்லு மிக ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இது அல்லாவின் மிக ஒரு பாறை அருள் மேலானவர்களே இந்த மனிதனை படைத்தது மட்டுமல்ல அல்லாஹ் மிக அழகான முறையில் அல்லாஹ் படைத்து இந்த மனிதன் இரு வாழ்க்கையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அற்பமான வாழ்க்கையில் மட்டுமல்ல அல்லது மாலை மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கையில் மட்டுமல்ல ஈருலக வாழ்க்கையிலையும் இந்த மனிதன் எனது சிரேஷ்டமான படைப்பு என்பதனால் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை இவன் வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹெல்லு வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தால் நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் செழிப்பான முறையில் நாம் வாழலாம் என்பதற்கு வழிகாட்டல்களை அல்லாஹ் காட்டி தந்து ஹதரத் ரசூல் லாஹி செல்லு அலைவ செல்லம் அல்லாஹ் நபியாக அனுப்பி அல்லாஹெல்லு இந்த மனிதர்களுக்கு வெற்றிக்குரிய விடயங்களை அல்லாஹ் காட்டி தந்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹுடைய வழிகாட்டல்களில் மிக பெரும் ஒரு அல்லாஹ மனிதனுக்கு அல்லாஹ் செய்த பெரும் ஒரு பேருபகாரம் தான் வாழ்க்கையில் செழிப்பை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுவின் ஒரு பேரருள்தான் மேலானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹெல்லா நாம் இரவில் எவ்வாறு எங்களுக்கு இரவு நேரத்தை கழிப்பதற்கு ஒரு இல்லம் தேவையோ எங்களுக்கென்ற ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறானோ இதே போன்று உலகத்தில் அல்லாஹுக்குரிய அல்லாஹ் சில மஸ்தி அல்லாஹூக்குரிய இல்லமாக அல்லாஹ் பள்ளி வாயல்களை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் இது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்த மிக பெரும் ஒரு பாரிய அருள் மேலானவர்களே ஏன் அல்லாஹுடைய ஆலயம் சாதாரண ஒரு மனிதருடைய வீட்டுக்கு நாம் ஒரு விருந்தாளையாக போனால் யாராக இருக்கலாம் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் தனது குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் தனது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் ஏன் ஒரு முஸ்லிம் கூட அவசியம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு காவிரானவனாகவும் இருக்கலாம் எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் நாங்கள் இவ்வளவு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அவருடைய மனதை குளிரப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி இந்த அழகான முறையில் நாம் அவரை கவனித்து உபகாரம் செய்து அனுப்புவோமோ மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லே இதே போன்று அல்லாஹெல்ல ஷ அனுகூவ சாலா அவனுக்குரிய ஆலயமாக பள்ளி வாயலை காட்டி தந்து இந்த மஸ்திகள் ஆலயங்கள் மூலமாக அல்லாஹல்ல ஆலயத்துக்கு யார் யார் எல்லாம் வருவார்களோ இந்த ஆலயத்துடன்யார அதிகமான தொடர்புையவர்களாக இருப்போ அவர்கள் அனைவருக்கு அவருடைய மிக முக்கியமான ஒரு கிரந்தத்தில் எழுதுகிறார்கள் அல்லாஹுடைய ஆலயமாகிய பள்ளி வாயலில் அல்லாஹல்ல அவன் எந்தளவு விரிந்து எளவு வரக்கூடியவர்களை அல்லாஹ் உபகாரம் செய்கின்றான் என்றால் அவனை ஏற்றவர்கள் மட்டுமல்ல அல்லாஹுடைய ஆலயத்துக்கு ஒருவன் அல்லாவை நிராகரித்த நிலைமையில் வந்தால் அதிகமான தொடர்புடையவராக இருந்தால் அல்லாஹுடைய ஆலயத்தை அவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை அந்த ஆலயத்தை அவன் கண்ணியப்படுத்தினாலும் சரி அல்லாஹெல்லு அந்த காப்பிரை கூட அல்லாஹீணாக்க மாட்டான் இமாம் ஜஹபிர்ல்லாஹி அலேஹி கூறுகிறார்கள் அல்லாவை நிராகரித்து ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ALLAH அல்லாவுடைய ஆலயத்தில் தொடர்புகள் வைத்தால் அல்லாஹ் அவனது நாட்டம் இருந்தால் அவனது கருணை இருந்தால் அந்த காபிரை கூட விட்டு வைக்காமல் அல்லாஹ் நசிபாக்குவான் என்று எழுதுகிறார்கள் நம் அனைவருக்கும் தெரியும் ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லமுடைய காலம் ஒரு யூத ஒரு சிறு குழந்தை இருக்கிறார் ஒரு யூத வம்சத்தை சேர்ந்த ஒரு குழந்த ஒரு அல்லாஹூடைய ஆலயம் என்பது கூட அவருக்கு தெரியாது ஆனால் அந்த வாலிபன் என்ன செய்வார் அதிகமாக மஸ்ஜிது நபவிக்கு வந்து மஸ்ஜிது நபபியில சஹாபாக்கள் எப்படி அமைதியாக சஹாபாக்கள் எப்படி ஒழுக்கமாக சகாபாக்கள் எப்படி மரியாதையோட மஸ்ஜிதுக்குள்ளால இருப்பார்களோ அதே போன்று அந்த யூத குழந்தை மஸ்ஜிதுக்குள்ளால வந்து அதிகமாக அமர்ந்து செல்வார் ஒரு ஹதரத் ரசூலுல்லா மஸ்தி அந்த குழந்தைய காணல்ல விசாரிச்சு பாக்குறாங்க செய்தி கிடைக்கிற அந்த குழந்தை சக்கராத்தில் இருக்கிறார் என்று ஓடோடி செல்கிறார்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹே வல்லமை அந்த சிறு குழந்தையுடன் அனுப்பி ஹதரத் ரசூலுல்லா கடிமாவை எத்தி வைக்கின்றார்கள் வரலாற்று அறிஞர்கள் எழுதுறாங்க மூணாவது தடவை நபியவர்கள் அமைதி கண்டவுடன் அந்த குழந்தை களிமாவை கூறி மேலான இது நல்லாஹுடைய மாளிகை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்தளவு இந்த மாளிகையை கண்ணியப்படுத்துவோமோ சிறப்பு படுத்துவோமோ இதை நாம் செழிப்பாக்கி வைப்போமோ அந்தளவு அல்லாஹெல்லா எங்களுடைய கிராமத்தை செழிப்பாக்குவான் எங்களுடைய தொழில் துறவுகளை எல்லா செழிப்பாக்குவான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எல்லா செழிப்பாக்குவான் எங்களது குழந்தைகளுடைய வாழ்க்கையை எல்லா செழிப்பாக்குவான் மேலானவர்களே எனக்கு ஒரு ஹதே சாப்பம் அல்லாஹுடைய வீட்டை எந்தளவு அல்லா மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் ஹதரத் ரசூலுல்லா எந்தளவு கூறினார்கள் என்றால் ஒரு மனிதன் பள்ளி வாயலுடன் தொடர்பு பெறுகிறான் உரிமைகளை பேணுகிறான் அல்லாவுடைய ஆலயத்துக்கு அதிகமாக வந்து செல்கிறான் ஹதரத் ரசூலுல்லா வலைவ செல்லம் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் மஸ்ஜிதுடன் தொடர்பு பெற்றால் அந்த மனிதனை அல்லாஹ் எந்தளவு மேன்மைப்படுத்துவான் என்றால் உடம்பளவில் அல்ல பொருள்னிதன் வெறும் உள்ளத்துடன் தொடர்பு பெற்றிருக்கிறான் தனது உள்ளத்தில் மஸ்திதை பற்றி உண்டான ஒரு மதிப்பு உள்ளத்தில் மஸ்திதை பற்றி உண்டான ஒரு கண்ணியம் தனது உள்ளத்தில் மஸ்திதை பற்றியுண்டான் ஒரு மரியாதை யாரு உள்ளத்தால் குறைந்த பட்சம் உள்ளத்தால் கூட சம்பந்தம் வைப்பார்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கூட பெரும் மஷ்ஷரில் அல்லாஹ் கொடுப்பான் என்றால் நபியவர்கள் கூறினார்கள் நிழலே இல்லாத தினம் மஷ்ஷருடைய மைதானம் அல்லாஹ் தலைக்கு மேலாள சூரியன கொண்டு வருவான் மக்கள் எல்லாம் போதையிலும் மக்கள் எல்லாம் மயக்கத்திலும் இருப்பார்கள் ஆனால் யார் உலகத்தில் மஸ்ஜிதுடன் உள்ளத்தால் சம்பந்தப்பட்டார்களோ உள்ளத்தால் ஒரு அன்பு வைத்தார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம் நிழலை அந்த மக்களுக்கு அந்த நாளில் நசிபாக்குவான் என்றார்கள் என்றால் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே உள்ளத்துடைய தொடர்புக்கே இந்த மதிப்பாக இருந்தால் உள்ளத்துடைய தொடர்புக்கே இந்தளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறதாக இருந்தால் கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்திக்கணும் மஸ்திதுக்கு நடந்து வாரதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருவான் மஸ்திக்கு கால நேரங்களை கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தருவான் மற்றதுக்கு செலவழிக்கிறதுனால அல்லா எவ்வளவு பெரிய கூலியை தருவான் சுபான் அல்லா சுபான் அல்லா நான் என்ன செல்றது ஒரே ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமத் இருக்கிறேன் கூறுகிறார்கள் கிழமையில் ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு வருகிறான் இதன் எங்க வருகிறான் ஜும்மாவுக்கு அல்லாஹுடைய மாளிகையை முன்னோக்கி வருகிறான் கிழமையில் ஒரே ஒரு நாள் من மண் மாலம் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை என்று காலையுடன் மிக அழகான முறையில் சுத்தமாகி மிக அழகான முறையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பள்ளி வாயலுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடந்து வருகிறார் மிக அழகான முறையில் தன்னை சுத்தமாக்கி கொண்டு தான் பயணம் செய்து வராமல் நடந்த வண்ணம் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முறையில் நடந்து வந்து பள்ளி வாயலில் இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார் ஒருவர் நபி சென் நாங்கள் அவதனா மினல் இமாம் இமாமுக்கு மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு வீணான செயல்களை செய்து விடாமல் ஒஸ்தமாக நடக்கக்கூடிய பேருரையை காது தாழ்த்தி கேட்டால் அல்லாஹெல்லா கிழமையில் ஒரே ஒரு தடவை அந்த மனிதன் சுத்தமாக மற்றதுக்கு நடந்து வந்து மிம்பருக்கு இமாம் ஏறுவதற்கு முன் நெருக்கமாக உட்கார்ந்து வீணான செயல்களில் ஈடுபடாமல் இந்த அரை மணித்தியாளன் இந்த ஒரு மணித்தையால இந்த நேரத்தை அவன் காது தாழ்த்தி நடக்கக்கூடிய நல்ல மல்களில் கடந்து கொண்டால் அல்லா அந்த மனிதனுக்கு எந்தளவு பெரும் பாக்கியத்தை கொடுப்பான் என்றால் கிடையாது ஒரு மாசம் கிடையாது பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருஷ காலமாக பகல் முழுவதும் நோன்பு நோட்டு இரவு முழுவதும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருஷத்துடைய நல்லமல்களே அல்லா அந்த ஒரு ஜும்மாவுக்கு கொடுப்பான் என்றார்கள் என்றால் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய ஆலயத்துக்கே அல்லாஹ் ஜெல்லி அனுபவத்த அவனது ஆலயமாக இந்த இடத்தை தந்திருக்கிறான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் அல்லாஹ் தந்த மிக பாக்கியம் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுடைய ஆலயத்தை நானும் நீங்களும் அதுக்கு செய்ய வேண்டிய பெரும் கடமைகள் இருக்குது நானும் நீங்களும் இதை சாதாரண எங்களுடைய வீடை போன்று எடுத்து விடக்கூடாது அல்லது எங்களுடைய ஆபீஸுகளை போன்று எடுத்து விடக்கூடாது எங்களுடைய வீட்டுடைய ஏனைய விடயங்களை போன்று மஸ்ஜிதுடைய விடயங்களை எடுத்து விடாமல் மஸ்ஜிது உடைய ஒவ்வொரு விடயத்தையும் நானும் நீங்களும் பாதுகாக்கம் செலுத்தோனும் இந்த அடியான் மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அடிமைகளாகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால் இந்த அளவு கற்றுக் கொடுத்தான் என்றால் மேலானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லா மஸ்ஜிது நபவிக்கு வாராங்க வலது கால முன் வச்சு வாராங்க வலது கால முன் வச்சு வாராங்க ஏழு வானத்தை கடந்து ஹதரத் ரசூலுல்லாவுடைய கால வந்து தனது ரெக்கையால தூக்குறாங்க யார் உலகத்துடைய தலைவர் அன்பு நபி ஹதரத் ரசூலுல்லா மஸ்ஜிது நபவிக்கு வலது கால வெச்சு வாராங்க மேலானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நான் முதலாவது செல்லக்கூடிய விடயம் நானும் நீங்களும் முதலாவது பதிய வேண்டிய விடயம் மஸ்ஜித் என்பது அல்லாஹுவின் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதே அல்லாஹு முதலாவது எங்களிடத்துல வேண்டதே நானும் நீங்களும் இந்த ஆலயம் மலக்குமார்கள் வரக்கூடிய இடங்கள் இந்த ஆலயம் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய வரக்கத்தும் அல்லாஹுடைய சக்கீனத்தும் இறங்கக்கூடிய இந்த இடத்துக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதலாவது கடமை இடது கால முன் வச்சிடாம வலது கால முன் வச்சு வரணும் அல்லாஹையும் அல்லாஹுடைய இல்லத்துக்கு வரும் பொழுதே இடது காலை முன்வைப்பானாக இருந்தால் இடது காலை உட்படுத்தி வலது காலை அல்லாஹுடைய பள்ளியை விட்டு தூரமாக்குவானாக இருந்தால் அல்லாஹல்ல அவன் உயர்வானவன் வச்சீங்களை நல்ல குணங்களை அல்லாஹ் முடுமை குணமாக மாற்றுவான் என்றார்கள் மேலான கண்ணிகத்துக்குரியவர்களே சாதாரண ஒரு ஒழுக்கம் வலது காலை முற்படுத்தாமல் இடது காலை முற்படுத்துவதை அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பள்ளியுடைய கண்ணியங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்படணும் பாருங்க ரசூலுல்லா செல்லல்லாஹ் பலது காலை முற்படுத்துறாங்க நபி அவங்க பாக்குறாங்க ஜிப்ரல் எதற்காக எனது காலை தடுக்கிறீர்கள் என்று கேட்க ஹதரத் ஜிப்ரீல் அலை சலாம் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா ஏழு வானத்துக்கு மேலால் இருந்தே அல்லாஹெல் லட்ச அனுபவத்தில ஒரு செய்தியை செல்லும் பிரகாரம் என்ன அனுப்பினான் சூழல்லா கேட்டாங்க என்ன செய்தி என்று ஒரு பாதணி அணிஞ்சிருக்கிறீங்க ஒரு சப்பாத் அணிஞ்சிருக்கீங்க இந்த பாதனியுடைய பணிய வாட்டில ஒரு மடிவு துண்டில ஒரு சின்ன ஒரு நஜீஷ் துண்டு உங்களோட செருப்புல பதிஞ்சிருக்கு அந்த சின்னொரு நஜீஷோட நீங்க அல்லாஹுடைய ஆலயத்தை மிதிச்சு விட என்பதற்கு அல்லாஹ் என்னை வானலோகத்தில் இருந்து அனுப்பினான் என்றார்கள் என்றால் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹாவின் நல்லடையார்களே ஹதரத் ரசூலுல்லா யாரு அல்லாஹுடைய கூட கால் வைப்பதை ஜிப்ரில் அலை தடுத்திருந்தான் என்றிருந்தால் நானும் நீங்களும் மஸ்ஜிது உடைய விடயத்தில் எவ்வளவு பக்குவமாக இருக்கணும் எவ்வளவு பேணுதலாக இருக்கணும் இதனால தான் ஹதரத் உமர் ரதி அல்லாஹன்னு ஆட்சி காலம் உமர் ரதி அல்லாஹன்ஜி நபவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் மஸஜிக்கு ரெண்டு பேர் கதச்சி கொண்டிருக்கிறாங்க மஸிதுக்குள்ளால் இருந்த ஒரு சின்ன ஒரு பொடிக்கல்ல தூக்கி உமர்றது எல்லாம் ஏறி அடிச்சாங்க அந்த ரெண்டு பேருக்கும் அந்த பொடி கல்லால் அவர்களை அடைச்சு விட்டு தொழுக முடிஞ்சையும் சந்திச்சு உமர்ரதி அல்லாஹ் வெளிநாட்டை சேர்ந்தவங்க உமர்ரதி அல்லாஹ் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹுடைய ஆலயத்துல நீ கதச்சி கொண்டிருக்கிறாய் நீங்க ரெண்டு பேரும் வெளியூர் வாசியாக இல்லாம இந்த மதீனாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய முகத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் உங்களை தண்டிச்சிருப்பேன் என்றார்கள் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடையார்களே நானும் நீங்களும் எங்கட மனசொட்டு கேட்கணும் அல்லாஹுடைய ஆலயம் இது அல்லாஹுடைய ஆலயம் இது இந்த ஆலயத்துல உலகத்துடைய பேச்சுகள் பேசுறது ஒரு இருக்கட்டும் கவலையான செய்தி இன்றைக்கு இன்றைக்கு மஸ்ஜிதுக்குள்ளால ஹராமான பேச்சுகள் சர்வ சாதாரணமாக இருக்குது அடுத்தவரை பத்தி புறம் பேசுகிறோம் நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல பள்ளிக்குள்ளால பேசுகிறோம் அடுத்த மனிதனுடைய குறைய பள்ளிக்குள்ளால பேசுகிறோம் அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய அநியாயத்தை ஒரு ஹதீஷ பதிவு செய்வாங்க சென்னாங்க மஸிதுக்குள்ளால நீங்க உலகத்துடைய விடயங்களை பேசுறது இருக்கிறேன் அற்பமாக இருக்கேனும் உங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கேனும் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்க உலகத்துடைய விடயங்களை அல்லாஹுடைய ஆலயத்துக்குள்ளால் இருந்து சிரித்து சந்தோஷமாக நீங்க பேசினால் நபியவர்கள் கூறினார்கள் நெருப்பை எடுத்து ஒரு பலகையில வச்சா அந்த நெருப்பு எப்படி அந்த பலகையை எரித்து விடுமோ அதை நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சிரமப்பட்டு தியாகம் செய்து நீங்க சேர்த்து வச்ச நல்ல மல்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எரிச்சு கொண்டிருக்கும் என்றார்கள் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே சாதாரண விடயங்களை பேசுறதே இந்தளவு சோதனைந்தா நானும் நீங்களும் இன்னைக்கு மஸ்ஜிது உடைய விடயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்தணும் மஸிதுடைய கண்ணியம் எங்க உள்ளத்தில் எவ்வளவு இருக்குது மேலானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே ஏண்ட அல்லாஹுடைய ஆலயம் என்னையும் உங்களையும் அழகான முறையில படைச்சு மிக அழகான முறையில் வாழ வச்சு கொண்டிருக்கிற எனது ரப்புல் ஆலமே அல்லாஹுடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன குறைஞ்ச பச்சம் குறைஞ்ச பச்சம் என்ற பேச்சையாவது நான் குறைச்சி சத்தமின்றி பேசுறேனா அல்லாஹ் மன்னிக்கோனும் குறைஞ்ச பட்சம் ஹராமான பேச்சையாவது நாங்க தடுத்துக் கொள்றோமா இந்த இடத்துல அல்ல மன்னிக்கோணும் மேலானவர்களே நான் திரும்ப திரும்ப அல்லாவுக்காக அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்கிறேன் மஸிதுடைய விடயத்தை நானும் நீங்களும் பாதுகாக்க விடயங்களை நானும் நீங்களும் பாதுகாக்க ஒழுக்கமும் மஸ்திதுடைய கண்ணியமும் இந்த சமூக தொட்டி எந்த அளவு தூரமாகிட்டே என்றா பேச்சு தொடக்கம் பேச்சு தொடக்கம் மஸ்திதுல பேசக்கூடிய அறமான பேச்சுகள் தொடக்கம் மாறிவர்களாக மாறிஞ்ச கொள்கைக்காக வரோம் கொஞ்சம் மனுஷ தொட்டு கேட்டு பாருங்க நாங்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் நாங்கள் நிக்கக்கூடிய தொழக்கூடிய சப்புளை உட்கார்ந்து கொண்டு எங்களோட உடுப்புடைய எங்களுடைய ஆடையில தொங்கக்கூடிய நூல்களை சாதாரணமாக பிச்சு போடுற நடக்கும் பொழுது சில மசிதுகள்ல செல்வாங்க முடிஞ்சு நான் பள்ளியை கூட்டினா பள்ளி முழுவதும் ஏராளமான நகம் துண்டுகளை புறக்கலாம் என்றார் மேலானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடையார்களே நான் இரக்கமாக கேட்கிறேன் பணிவாக கேட்கிறேன் ஒரு நாள் ஹதரத் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு பெண் வஃினாள் சாதாரண ஒரு தாய் சாதாரண ஒரு பெண் அவள் வஃாத்தாக சகாபாக்கள் கூட அறிவிப்பு செய்யல நபியவங்களை வரவழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ராவோட ராவா அந்த பெண் அடக்கம் செய்தாங்க ரசூல்ல காலையில சுபவுடைய தொழுகைக்காக வந்த நபியவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேக்கிறாங்க நேற்று இரவு வபாத்தாகின ஏன் நீங்க யாரும் எனக்கு அறிவிப்பு செய்யல என்று கேட்டாங்க நேற்று இரவு வப்பாத்தாகின அந்த பெண்ணுடைய ஜனாதாவை ஏன் நீங்க யாரும் என கறிவிப்பு செய்யல என்று சுபவுடைய தொழுகையில நம்ப விசாரிக்கிறாங்க சகாபாக்கள் எல்லாரும் மனசுக்குள்ளால நினைச்சிட்டாங்க சாதாரண ஒரு பெண் தானே யார சூழல்லா இரவுடைய நேரம் தானே யார சூழல்லா உங்களுக்கு நாம் கஷ்டம் தரக்கூடாது என்று நினைச்சு நாங்க உங்களுக்கு ஜனாதா செய்தியோ செய்யல நாங்க நாங்களே கவனிட்டோம் நாங்களே தொழிவிச்சோம் நாங்களே அந்த பெண் அடக்கம் செய்தோம் சூலாஹி சல்லு அழுதிட்டாங்க நபியவங்க சென்னாங்க அல்லாவின் மீது ஆணையாக நேற்று இரவு நான் தூங்கும் பொழுதே நீங்கள் எந்த பெண்ணை அடக்கம் செய்தீர்களோ அந்த பெண்ணை நான் சொருக்கத்தில் கண்டேன் என்றார்கள் சஹாபாக்களுக்கு சரியான ஆச்சரியம் யாரு சூழல்லா அந்த பெண்ணை சுருக்கத்துல நீங்க கண்டீங்களா யாரும் சூழல்லா நேற்றிரவு அந்த தாயை நான் சொருக்கத்தில் கண்டேன் அந்த தாயை கண்டவுடன் நான் ஜிப்ரில் அலை கேட்டேன் ஜிப்ரில் இந்த விடயத்துக்காக இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்று கேட்க ஜிப்ரல் அலை சலாம் சொன்னார்கள் யார் மஸ்ஜித் யார சூழல்லா அந்த பின் உலகத்தில் வாழும் பொழுது ஒரே ஒரு வேலை செஞ்சா ஒரே ஒரு அமல் செஞ்சா நீங்க யாரும் சாதாரணமாக அதை நினைச்சீங்க அதனுடைய பொறுமதியை கூட நீங்க யாரும் எடுக்கல அல்லாவின் மீது அந்த பெண் என்ன செய்வா அதனால் யார சூழல்லா மஸ்ஜிது நபவிக்குள்ளால மஸ்ஜிது அங்க சிமந்தி போட்டு கிடையாது நாய்கள் வந்து போகக்கூடிய இடம் தான் மஸ்ஜிது நபவியாக இருந்துச்சு சகி உல் புகாரியுடைய ஹதீஷில் இருந்து மலை பெஞ்சா சேராகும் அந்தளவு சாதாரண இடத்துல அந்த தாய் என்ன செய்வால் தெரியுமா மஸ்ஜிதுக்குள்ளால வந்து மஸிதுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சுத்தங்களை புறக்கி போடுவாள் யார சூழல்ல அல்லாமா முல்லா அலிகாரி சாப் அலிகாரி என்ற கூடிய மிக முக்கியமான அறிஞர் இந்த இந்த ஹதீஷுக்கு ஒரு விளக்கம் செல்றாங்க நபியவங்க என்ன ஜிப்ரில் சென்றது என்ன அந்த பெண் கதாத்துகளை தூக்கி போடுவாள் பாசையில தான் நான் செல்றேன் அசிங்கங்கள் என்று சொல்லி ஆனா அரபுல கதா தென்றது அசிங்கங்களுக்கு செல்றது கிடையாது கதா தென்றது எவ்வளவு அற்புதா முல்லா அலிகாரி சாப் செல்றாங்க கண்ணில் கையால புடிக்கலுமாத அதுக்கு ஏதாவது ஒரு பாரமாவது இருக்குதா அதுக்கு தூசி மேலானவர்களே கண்ணில் விழக்கூடிய தூசிக்குத்தான் அரபுல செல்லுவாங்க கதா தென்று நபியவங்க சென்னாங்க அந்த பெண் மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து கண்ண விழக்கூடிய தூசி போன்று அற்புமான விடயங்களை அவள் என்ன செய்வாள் மஸ்ஜி கடந்து போகும் பொழுது மஸ்ஜிதை விட்டு சுத்தமாக்கி கொள்வாள் அந்தளவு அற்பமான விடயங்களை சுத்தமாக்கியதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்றாள் மேலானவர்களே அன்பானவர்களே நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே எத்தனை மஸிதுகள் இருக்குது அல்லாஹம் மன்னிக்க நல்லாக மன்னிக்கணும் தொழுகையாளிகள் வந்து செல்லக்கூடிய டொய்லெட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் எத்தனை மஸிதுக்கு நல்லா போறோம் எத்தனை மஸிதுகளை கடந்து போறோம் மஸிதுகளை மஸிதுகள் இருக்கிற பாத்ரூமுகள் டாய்லெட்டுகள் பொது இடங்களில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை விட இருக்குது மேலானவர்கள் சிக்கரட் துண்டுகளும் பீடி துண்டுகளும் செங்கல் கல் துண்டுகளும் டிஷுக்களும் ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் நாங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க மஸிதுகள் எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்திகள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக மஸ்திது உடைய விடயங்களை நாங்கள் பொது போக்காக விட்டு இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண் உம்ரா சென்றிருந்தால் எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க சவுதிக்கு உம்ராவுக்காக சென்ற தாய் உம்ரா நிறைவேற்றிட்டு தகஜதுடைய தொழுகையை தொழுதிட்டு மத்தாப்ல துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது காபத்துலாவுக்கு முன்னால துவால் ஈடுபட்டு கிராமத்துக்கு செய்தி வருது குடும்பத்துக்கு செய்தி வருது தாய் வஃ உம்ராவுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய செய்தியுடைய சௌதியுடைய அரசாங்கம் ஜனாதாவுக்குரிய ஏற்பாட செய்யறாங்க ஜனாதா சௌதியில் அடக்கம் செய்யப்படும் எப்ப அசரிக்கு பின்னால் அடக்கம் செய்யப்படும் செய்தி கிடைக்கின்றது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாதாவுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம் ஜனாதா தொழுகை நடக்க இருக்கும் பொழுதுதான் இரண்டாவது நாங்கள் மகிழ்வுக்கு பின்னால ஜனாதா தொழுகை நடக்கும் ஜனாதா தொழுக மதைனாவுக்கு மதைனாவுல நடக்க இருக்குது ஜென்னத்துள் பக்கீல் அந்த தாய் அடக்கம் செய்யப்படுவாள் என்ற செய்தி கிடைச்சிச்சு மேலானவர்களே எல்லாருக்கும் தெரியும் மக்கால வஃ உம்ராவுக்கு சென்றவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றவுடன் அந்த தாயுடைய குழந்தைய சந்திச்சு அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன் அந்த மகனை சந்திச்சு கேட்டோம் என்ன அமலினால அல்ல உங்களோட தாய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் என்ற அந்த சகோதரர் ஒரே ஒரு மேலானவர்களை மேலானவர்களே அன்பானவர்களே நானும் நீங்களும் இத மனசில் ஆழமாக பதியும் வாழ்க்கையில நானும் நீங்களும் சாதிக்க வேண்டிய மிக சாதனை இதுதான் அந்த தாய்க்கு சென்ன அந்த மகன் சென்ன தாய் சரியான கஷ்டவாளி வீட்டுல எங்கட வாபஸ் இன்னத்திலே தாய் தார் தாய் தான் எங்கள் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு ஏதோ ஒரு நெருக்கடியினால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு எனது தாய் ஏற்பாடுகள் செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது தாய்க்கு சந்தர்ப்பம் கிடைத்துச்சு மஸிது நபவியில வேலை செய்யறதுக்கு போய் வேலை செஞ்சிட்டு எனது தாய் ஒன்னரை வருஷம் ரெண்டு வருஷத்துல திரும்பி வந்துட்டா ஆனா நான் கேட்டிருக்கிறேன் எனது தாய் செல்லுவா எடுக்கும் பொழுதே என்ற ரூஹணி எடுக்கும் பொழுதே கபத்துள்ளால வச்சு என் ரூ எடுக்கணும் மேலானவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தாய் பள்ளியை சுத்தமாக்கும் பொழுதே கேட்ட துவாவை அல்ல எந்தளவு கபூல் செய்தான் என்றால் மட்டாஃபில் அந்த பெண்ணுடைய ரூகை வாங்கி ஜென்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நானும் நீங்களும் இவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம் மேலானவர்களே எந்தளவு பெரும் பாக்கியங்களை நானும் நீங்களும் இழந்துட்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே இதனால கொஞ்சம் நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை சீர் செஞ்சு குறிப்பாக நான் கடைசியாக வேண்டிக் கொள்றேன் நானும் நீங்களும் பாதுகாக்கணும் மஸிதை பாதுகாக்கிறது என்றதே மஸிதுடைய மட்டுமல்ல மஸ்ஜிதுடைய கண்ணியம் இந்த நாட்டில செல்ல வேண்டிய கட்டாயம் மிம்பர்கள் பேச வேண்டிய கட்டாயம் நான் கவலையோட பேசுகிறேன் கண்ணீரோட பேசுகிறேன் இந்த மிம்பர்கள் இருந்து பேச வேண்டிய காலத்தை நானும் நீங்களும் எட்டிருக்கிறோம் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற கண்ணியத்தில் நான் இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் மஸ்ஜிதுடைய சொத்துகளை அல்லாவுக்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க மசிது உடைய மஸ்ஜிதுடைய சொத்துகள் வகுப்பென்பது மட்டுமல்ல மஸ்ஜிதுல சுத்தக்கூடிய இந்த மின்சாரம் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மின்சாரம் மஸ்ஜி உடைய தண்ணீர் மஸ்ஜிது அனைத்து விடயங்களும் அது சொத்து அது சொத்து அதை நானும் நீங்களும் பாதுகாக்கணும் அன்றொரு காலம் இருந்தாங்க எங்கட மூத்தவர்கள் அன்றொரு காலம் இருந்தாங்க எங்கட நாட்டுடைய பழையவர்கள் செல்லுவாங்க மஸ்ஜிது உடைய தூசி கூட எங்கட உடம்போட சேர்ந்திரப்படாது எங்கட வீட்டோட சேந்திரப்படாது எங்கட கடையோட சேர்ந்திரப்படாது எங்க முழு குடும்பமும் அழிஞ்சுவிடும் என்று பயந்தார்கள் ஆனால் மேலானவர்களே இன்றைக்கு கவலையான செய்தி கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி மேலானவர்களே மஸ்ஜிதுடைய சொத்துகள் எந்தளவு சர்வ சாதாரணமாகி போயிருக்கு மஸ்ஜிது சொத்துக்களை யார் யாரோ பயன்படுத்துறாங்க மசிதுடைய காணி பூமி என்ற அதுக்கு பாதுகாப்பே இல்லை அதுக்கு சுண்டக்காரரே இல்லை யார் யாரோ பயன் எடுத்துக்கொண்டு போறாங்க மஸ்ஜிதுடைய கதைகளை பார்த்தா அன்று கொடுத்த கூலி பணம் தான் நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கொடுத்த கூலி பணம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் பொறுமதியான கடைகளுக்கு இன்றைக்கும் அதே பணத்தை தான் கொடுத்து வராங்க அதை விட செய்தி மேலானவர்களே அதை விட கவலையான செய்தி மேலானவர்களே ஏண்ட உங்களோட உலகளாவிய முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடைய கடமை வக்குஃபுடைய சொத்தை பாதுகாக்கணும் அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்கணும் நாம் மற்றதுடைய சொத்தை பாதுகாத்தால் எங்களுடைய சொத்தை அல்லா பாதுகாப்பான் எங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் பாதுகாப்பான் எங்களுடைய எடுக்கேஷனை எல்லாம் பாதுகாப்பான் வேளானவர்களே இன்றைக்கு நானும் நீங்களும் மஸ்ஜிதுடைய சொத்துல பொடு போக்காகிட்டோம் எல்லா மண்ணை கோனும் இதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு எங்களோட சொத்துக்கள் சர்வ சாதாரணமாக சூறையடிக்கப்படுவது தாக்கப்படுவது பேசுறதுக்கு யாருமே இல்லை கேட்கறதுக்கு யாருமே இல்லை இவ்வளவு கண்ணீர் வடிச்சு துவா செய்றோம் இவ்வளவு தேம்பி தேம்பி அழுகுறோம் ஆனா இன்னும் நாங்க விலகினத்தை சந்திச்சு கொண்டு தானே மேலானவர்களே அல்லாட சொருங்க அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹுடைய அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த நாட்டுல நாற்பது பள்ளி வாயர்களுடைய காணி இருக்குது இந்த நாட்டுல இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளுடைய சொத்து இதுல நாற்பது மஸ்ஜிதுகளுக்கும் மேல இன்றைக்கு வழக்குல இருக்குது யாரு வழக்கு போட்டு இருக்கிறது மஸ்ஜிது உடைய காணிக்கும் மஸ்ஜிது கடைக்கும் எங்களை போன்ற சாதாரண எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மஸ்ஜிடைய சொத்துக்கு வழக்கு போட்டு மேலானவர்களே அன்பானவர்களே மஸ்ஜிடைய ஆட்சிக் காலம் உமர் பின் அப்துல் அஜீஸ் சக்கராத்துடைய நேரம் கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் முஸ்து தாவா துவா கேட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்து கொள்வான் அந்தளவு மிக முக்கியமான ஒரு சிரேஷ்டமான ஆலிம கூப்பிட்டாங்க உமர் பின் அப்துல்லா அஜீஸ் கூப்பிட்டு சென்னாங்க நான் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை செல்ல போறேன் நான் உன்னிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை இருக்கிறேன் இந்த ரகசியம் அமானது நான் மௌத்தாகினால் மாத்திரம்தான் இந்த அமானதத்தை நீ சமூகத்துக்கு செல்லணும் இல்லாட்டி யாருக்கும் செல்லிவிடக்கூடாது என்று விட்டு உமர் பின் அப்துல்லா அசீஸ் அஹமத்துலாஹி அலைய சென்னாங்க நான் இந்த ரகசியத்தை செல்றதுக்கு காரணம் ஏனென்றால் நான் வபாத்தாக இருக்கிறேன் இன்று நாளை நான் அல்லாஹுடம் போய் விடுவேன் நான் பேசுகளை நீ பார்க்கும் நீ துறந்து கபுருக்குள்ளால கப்பன் புடவைய நீ துறந்து பார்க்கணும் இந்த முகம் அதே போன்று இருக்குதா எனது உருவத்தை எல்லாம் மாத்தி விட்டானா என்றதை பார்க்கணும் என்றாங்க ஹைவாக்கு சரியான ஆச்சரியம் உமர் பின் அப்துல் இவ்வளவு நீதமாக ஆட்சி செய்த மனிதர் நீங்க ஐந்தாவது ஹலீஃபா என்று கூட செல்றாங்க இந்தளவு தூரம் பயப்படுறீங்க என்றும் பொழுது ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சென்னாங்க எனது கருத்தால நான் மூணு அரசர்கள் அடக்கம் செய்திருக்கிறேன் ஒன்று அப்துல் மலிக் பின் மருவான் என்ற கூடிய எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஹலீஃபா பன்னெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சால் பன்னெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சார் அவர் அடக்கும் பொழுது அவரது நான் சுமந்து போனேன் சுமந்து போய் முழு உலகத்திலிருந்து மக்கள் வந்திருக்கத்தக்க வைப்பதற்காக அந்த கபருக்குள்ளால நான் இறங்கி ஜனாதாவை வைக்கும் பொழுது மனசு ஆசைப்பட்டுச்சு அவரது கப்பன் புடவைய கொஞ்சம் துறந்து அவருடைய முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி அல்லாஹவின் மீது ஆணையாக நான் கப்பன் புடவைய திரும்பினேன் கப்பன் புடவையை நான் துறந்து பார்த்தால் ஆச்சரியமான செய்தே பன்னெண்டு வருஷம் முஸ்லிம்களை ஆட்சி செய்த ஹலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வானுடைய முகத்தை அல்லா கருப்பு நிறமாக மாற்றி கிப்லாவுடைய கண்டேன் அல்லாஹோனும் நான் யாரிடத்திலையும் இந்த ரகசியத்தை செல்லல்ல நான் வந்து அழுது அழுது எனது வாழ்க்கையை கழித்து இரண்டாவதாக அவருடைய மகன் சுலைமான் பின் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்தார் இவர் நல்ல நீதமானவர் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர் பகல் எல்லாம் நோன்பு நுட்பவர் பத்து வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சி சென்றார் சுலைமான் அவருடைய மகன் நான் அடக்கம் செய்ததுக்காக வேண்டி மகனுடைய சுமந்து போனதை நான் தான் கபரடியில ஜனாதாவை தூக்கி கபருக்குள்ளால நான் வச்சேன் வைத்து விட்டு அவர் பெரிய வணக்கசாலி அவர் பெரிய வணக்கசாலி பத்து வருஷம் ஆட்சி செய்தவர் அல்லவா முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி கபன் புடவைய திரும்பி பார்த்தேன் அல்லாவின் மீது ஆணையாக ரஜா அந்த வணக்கம் செய்த அந்த குழந்தையுடைய முகத்தை கூட அல்லா விட்டு வைக்கல கருப்பு நிறமாக மாற்றி கிப்லாவுடைய திசையை விட்டு அல்லா திருப்பி வச்சிருந்தான் நான் உடனடியாக அந்த ஜனாதாவுடைய முகத்தை திருப்பி நான் கிப்லாவின் பக்கம் திசை திருப்பினேன் ஆனால் அந்த உடம்பு கேட்கல கிப்லாவின் பக்கை திசை திருப்பின அதுவாகவே தானாக கிப்லா முகத்தை திருப்பிட்டு நான் அடக்கம் சென்றேன் மூணாவது மனிதர் அப்துல் மலிக்குடைய இரண்டாவது குழந்த வலித் பின் அப்துல் மலிக் எட்டு வருஷம் மாற்றி சென்றார் இவர் ரொம்ப வாலிபத்திலேயே நல்ல அழகான தோற்றமுடையவர் இவருடைய ஜனாதாவை நான் எடுத்து போனேன் அல்லாவின் மீது ஆணையாக தகப்பனுடைய ஜனாதா எவ்வாறு இருந்ததோ அதே போன்று முகம் கருப்பு நிறமாகவும் கிப்ராவை விட்டு உடம்பு திரைத்து இருந்துச்சு ராஜா இவனு ஹைவா அழுதுட்டார் அமீர் முஸ்லீம்களை காட்சி செய்த மூன்று மிக முக்கியமான நிலைமையை நான் என்று அப்துல் அசீங்க அநியாயம் இவங்க செஞ்ச மிக பெரிய அநியாயம் கொலை அல்ல அட்டூழியம் அல்ல இவங்க செஞ்ச பெரிய அநியாயம் பொது சொத்துகள் பொதுவான பாவனைகள் அல்லாஹுக்குரிய மஸ்ஜி உடைய சொத்துகள் அத போல மதரச சொத்துக்கள் போல பைத்துல் உடைய சொத்துகள் அத போல சாதாரண முஸ்லீம்களுடைய சொத்துகள் இந்த விடயத்தில் இவர்கள் பக்குவம் இல்லாமல் இருந்தார்கள் சருவ சாதாரணமாக பயன்படுத்தினாங்க அநியாயமாக பயன்படுத்தினாங்க அல்லாஹ ஜன் அனுபவ சாலா தகப்பனை ரெண்டு குழந்தைகளையும் அல்லாஹ் சோதித்து விட்டான் எனவே நான் பயப்படுகிறேன் உமர் பின் அப்துல் அஜீஸ் அல்லாஹ் என்னை சோதித்து விடுவானோ தெரியாது அதே ரத்தத்தை சேர்ந்தவன் நான் என்ன என்னை பார்க்கணும் என்று சொன்னாங்க அப்பொழுது தான் மனசுல எனக்கு தெளிவாக தெரிய வந்துச்சு மூன்று பேர் அநியாயம் செய்தார்கள் அந்த அநியாயத்தை ஒழித்துவிட்டு நீதமான முறையில் ஆட்சி செய்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் ஒரு திருமறை வசனத்தை சாப்பிடுற நீங்க அநியாயமாக எடுக்கிற பொருட்கள விடயத்தில் நீங்க அல்லாவா பயந்து கொள்ளுங்க சுத்தி நீங்கள் எடுக்கூடிய அந்த இன்பம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த லாபம் அது சொற்பமான சந்தோஷமாக இருக்கா செல்றான் அது சந்தோஷம் அல்லது நெருப்பு அது கொடூரமான நரக நெருப்பு எல்லாம் அவர்கள் ரெண்டு விளக்கத்தை செல்றாங்க நான் முடிச்சுக்கொள்றேன் இதை கொஞ்சம் பதிய வச்சு கொள்றாங்க அல்லா அநியாயமாக சொத்துகளை சூறையாடக்கூடியவன் நெருப்பை சாப்பிடுகிறான் என்றால் நிச்சயமாக அந்த நெருப்பு அந்த மனிதனுடைய ஈமானை பறித்துவிடும் ஈமானை இழந்த நிலைமையில் அவர் மர்ணிப்பார் இரண்டாவது அல்லாமா ஹாபிஸ் செல்லக்கூடிய மிக பயங்கரமான செய்தி நெருப்பால் எரிந்த மனிதனுக்கு நல்ல மவுத்து கிடைக்காது பயங்கரமான மவுத் எப்படி சுலைமான் பின் அப்துல் வலிதி அப்துல் மலிக் மர்வான் பின் அப்துல் மலிக் அப்துல் மலிக் பின் மருவான் இவ்வாறு கடுமையான சோதனைக்குள் படுத்தப்பட்டார்களோ மேலானவர்களை அல்ல பாதுகாக்கணும் எங்களோட குழந்தைகளை பாதுகாக்கணும் மற்றதுடைய சொத்துகள் மிக பயங்கரமானது அதை நாம் பாதுகாத்தேன் மஸ்ஜிதை பாதுகாத்து மஸ்ஜிதை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு சேப்பானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பூரா உலக முஸ்லீம்களது பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் இதாயத்தை நசைவாக்குவாயாக நம் அனைவருக்கும் கபோலியத்தை நசைவாக்குவாயாக நம் அனைவருக்கும் உனது வழக்கத்துடைய வாயில்களை தொடர்ந்து தருவாயாக நாட்டு நிலைமைய ஸ்ரீராக்கி தந்திரி அல்லா நாட்டில் பாதுகாப்பையும் ஒத்துமையையும் உண்டாக்கி தந்திரையெல்லாம் மசிதர்களுடைய விடயங்களில் அமான பக்குவமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நம் இறுதி நேரத்தையும் களிமாவுடனும் ஈமானுடனும் உனது சந்தோஷத்துடன் மறு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியமான பிரிவுகளை கடைசி தருணங்களை நம் அனைவருக்கும் நமது நமது குடும்பங்களுக்கும் பேரள் செய்வாயாக